மற்றும் அபு ஹக்கீம் அறிவிக்கின்ற அவர்கள் போர் செய்யவில்லை ஆனால் சூரியன் உச்சியில் சாயும் வரை மற்றும் காற்று வீசும் வரை அல்லாஹுவின் உதவி வரும் வரை போரை பிற்படுத்துவார்கள் ஒன்று ஆறு ஐந்து ஐந்து திருமிதி ஒன்று ஆறு ஒன்று மூன்று இது ஹசன் ஜஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்